சுவாமி குரத்தாழ்வானுடைய ஆயிரமாவது ஆண்டு திருநக்ஷத்திர மகோத்சவத்திலே நாம் அத்தனை பேரும் கோடி பகவத் அனுபவம் பண்ணும்படியான பேற்றினை பெற்றிருக்கிறோம் அடி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆழ்வானுடைய நிருகியத்துக்கிருப்பையும் ஆத்மகுண பூர்த்தியும் இந்த தலைப்பே கொஞ்சம் பெரியது இந்த தலைப்பையே ஒரு நாலு தடவை நாம் உச்சரித்தாலே அரை மணி காலம் ஓடிவிடும் அகந்த தலைப்புக்குள்ளே சில விஷயங்களை அரை மணி காலத்திலே பேச வேண்டும் என்பது பெரியவர்களுடைய நியமனம் அதை அடியொற்றி அடியேன் தொடங்குகிறேன் நிருகயத்துக கிருப்பை என்று சொன்னால் நம்மிடத்திலே எந்த விதமான நன்மையும் நம்மை குறித்து பகவானும் ஆச்சாரியர்களும் பண்ணுகிற அனுகிரகத்திற்கு நிறையத்துக்கிருப்பை என்ன பெயர் ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் கையிலே ஒரு கூடையையும் எடுத்துக்கொண்டேன் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டேன் பணத்தை கொடுத்து நான் கேட்ட பண்டத்தை பெற்றுக்கொண்டு அந்த கூடையில நிரப்பிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன் வீட்டிலே இருந்தவர்கள் சொன்னார்கள் கடைக்காரனுக்கு ரொம்ப கிருப்பை நீ போன உடனே கொடுத்திருக்கிறானே உடனே அடியேன் பதில் சொன்னேன் இதில் கிருப்பையை பற்றின பிரஸ்தாவமே கிடையாதே நான் பணத்தை கொடுத்தேன் அவன் பண்டத்தை கொடுத்தான் இது அவனுக்கு இருக்கிற வியாபாரம் ஆக நான் பணம் கொடுத்து பெற்ற ஒரு பொருள் அதற்கு எந்த விதமான சிறப்பும் இருக்க வாய்ப்பில்லை அதே என்னிடத்தில் பணமும் இல்லை நிறைய பசியும் இருந்தது கடன் கொடுப்பார் யாரும் இல்லை ஒரு கடைக்காரன் கிருப்பையோட கொடுத்தான் நீ பணம் கொடுக்கவில்லை என்னாலும் பரவாயில்லை இந்த இந்த பண்டத்தை பெற்று செல் என்னுடைய கூடையை நிரப்பிக் கொடுத்து என்னை அனுப்பி வைத்தான் என்னால் அது நிருகையத்துக்கமான கிருப்பை ஒரு காரணத்தையும் பத்தாமல் பண்ணுகிற அனுகிரகத்துக்கு நிருகையத்துக்கிருப்பை என்ன பெயர் சரி ஆத்ம குண பூர்த்தி என்னால் என்ன குணம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் குணத்தால் தானே பெருமையே ஒருத்தரை நல்லவர் என்றுயே பேசாதவர் ரொம்பவும் ஏத்தத்தோட சொல்லுகிறோம் சுவாமி அவருக்கு திருடு என்னாலே என்னவென்னே தெரியாது என்று இவ்வளவு வார்த்தைகள் ஒருத்தரை குறித்து அவருடைய நன் நாம் சொல்லுகிறோம் என்னால் இதற்கெல்லாம் காரணம் குணம் தானே அதே தீய குணங்கள் நம்மிடத்திலே அதிகம் இருக்குமானால் குணக்கேடன் என்று சொல்லிவிடுவார்கள் ஆக ஆத்ம குணம் என்று சொன்னால் நமக்கு இயற்கையாக அமைந்திருக்க வேண்டிய நல்ல குணங்கள் அதுல முக்கியமானவை சமமும் தமமும் என்று காட்டுவர்கள் இந்திரிய ரொம்ப முக்கியம் அதற்கு வாக்கை அடக்குதல் முக்கியம் சரீரத்தை அடக்குதல் மட்டுமல்ல வாக்கை அடக்குதலும் முக்கியம் நாக்கை அடக்குவதோடு மட்டுமல்லாமல் மனதை அடக்குவதும் ரொம்ப முக்கியம் இது அத்தனையும் இங்கே காட்டப்படுகிறது ஆச்சாரியர்கள் அற்புதமாக அறிவித்தார்கள் இந்த குணமெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்னால் இன்று முதற் நான் இப்படி இருக்கக் கடவேன் என்று சங்கல்பித்துக் கொண்டு வாழத் தொடங்கினால் வாழ முடியாது ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த குணமே கிடைக்கும் இன்று முதற்கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு வாழ முற்பட்டால் நித்தியம் பண்ணுகிற தப்பிலே நாலந்து தவறுகள் அதிகம்தான் ஆகும் எனவே ஆச்சாரிய அம் முக்கியம் ஆச்சாரிய அனுகிரகமும் இருந்து பகவானுடைய கட்டாட்சமும் இருக்குமானால் நம்மிடத்திலே ஆத்ம குணங்கள் கூடும் இந்த பெருமை பெற்றவர்களுக்குள்ளே சிறந்தவர் நம்முடைய கூரத்தாழ்வான் கூரமான கரிலே வந்து ஆழ்வானுடைய பெருமையை புதிதாக அடிய நெதுவும் சொல்லிவிடவும் முடியாது சொல்லவும் போவதில்லை நீங்கள் அத்தனை பேரும் அறிந்திருக்கிற சரித்திரம்தான் ஒரு கதை ரொம்ப பிரசித்தம் ஒரு மூன்று நாட்கள் உபன்யாசத்துக்கு அழைத்தார்கள் ரொம்ப அழகான அரங்கெல்லாம் அமைக்கப்பட்டது அவர் போய் உட்கார்ந்தார் ஒரு நூறு பேர் வந்து கூடினார்கள் இவர் கேட்டார் இன்னைக்கு நான் என்ன விஷயம் சொல்லப் போகிறேன் என்று தெரியுமா அத்தனை பேரும் அது எப்படி சுவாமி தெரியும் இப்பொழுதுதானே நீர் வந்து உட்கார்ந்திருக்கிறீர் பேசின பின்பே எங்களுக்கு புரியாது பேசுவதற்கு முன்னே புரிவது எப்படி உடனே அவர் சொன்னார் ஒன்றும் தெரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை நான் கிளம்புகிறேன் என்று கிளம்பி போனார் ஏற்பாடு பண்ணினவர்களுக்கு அதிர்ச்சி இதனை பக்கத்து ஊரிலிருந்து அவரை வரவழைத்து ஒரு மூன்று நாள் உபன்யாசம் என்னால் ஒரு நாள் வியர்த்தமாகவே போய்விட்டது சரி நாளைக்காவது ஏதாவது சொல்லுவரோ என்று அழைத்தார்கள் அவர் சொன்னார் இன்னைக்காவது நான் என்ன பேச போகிறேன் என்று தெரியுமா உடனே அத்தனை பேரும் நேற்றுக்குத்தான் தெரியாது என்று சொன்னோம் இன்னைக்கு அதே வார்த்தை சொன்னால் திரும்ப எழுந்து போய்விடுவர் தெரியும் என்னே சொல்லி வைப்போம் என் எல்லாரும் ஒரே குரலிலே தெரியும் என்னார்கள் அவர் சொன்னார் தெரிந்த பின்பு அடியேன் எதை இங்கே வந்து விண்ணப்பிப்பது கிளம்புகிறேன் மூன்றாம் நாள் உபன்யாசம் இதுதான் கடைசி நாள் இன்னைக்காவது அவர் வாயிலிருந்து எதையாவது பெற வேண்டும் பாதி பேர் தெரியும் என்னார்கள் பாதி பேர் தெரியாது என்னார்கள் இவர் சொன்னார் எனக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிந்தது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிவிடுவது கொடுங்கள் சம்பாவனை நான் புறப்பட்டு போகிறேன் என்னார் அதே போல மூன்று நாள் உபன்யாசத்தை தான் அடிய அரைமணி காலத்திலே செய்து கொண்டிருக்கிறேன் ஆக சொல்ல வந்திருக்கிற விஷயம் கூரத்துக்கு வந்து சேர்ந்து கூரத்தாழ்வானை பத்தி நாம் என்ன பேச நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள அத்தனை இன்னைக்கு போய் சேவித்தாலே ஆத்ம குண பூர்த்தி நம்மிடத்திலே விடும்படியான தன்மையோடே அழ்வான் எழுந்தருள்வா போய் சேவித்தாலே நம்முள்ளே ஒரு உணர்ச்சி பெருக்கு நிச்சயம் உண்டாகும் உமக்கு ஆயிரக்கணக்கான குணங்களிலே நம்மிடத்திலே ஒன்றாவது கூடாதா அதற்காக நீர் அனுகிரகம் பண்ண மாட்டீரோ என்று ஒரு பக்தன் போய் விசாரித்தான் என்னால் அந்த சிரிப்பு அந்த புன்முறுவல் அவர் குணத்திலே சிலவத்தை நம்மிடத்திலேயும் நிச்சயமாக தள்ளிவிடும் சந்தேகமே கிடையாது ஆழ்வானுடைய அவதாரம் என்பது ராமானுஷருடைய அவதாரத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிற அவதாரம் சற்று முன்னே பேசிய கோயில் வித்வான் சுவாமி ஒரு அழகான ஒரு விஷயத்தை தெரிவித்தார் ராமானுஷருக்கு ஆளவந்தாருடைய கதாட்சம் இல்லாதிருந்ததினால் கூறத்தாழ்வான் பெயரா தர்சனம் என்னதான் இந்த சம்பிரதாயம் விளங்கியிருக்கும் என்று அழகான ஒரு விஷயத்தை அருளி செய்தார் சுவாமி சொன்னதை அப்படியே அடியேன் சொல்லுகிறேன் இது இன்னைக்கும் கூரத்தாழ்வான் தர்சனம் தானே எம்பெருமானார் தர்சனம் என்று சொன்னால் எம்பெருமானாருக்கே தரிசனம் கூறத்தாழ்வானால் தானே தர்சனத்துக்காக தம் தர்சனத்தை இழந்தவர் என்றுதானே இன்னைக்கும் நாம் சொல்லுகிறோம் இவர் மட்டும் சோழ ராஜசபைக்கு போகாதிருந்தால் ராமானுஷர் எழுந்தருள் இருப்பர் ராமானுஷர் எழுந்தருள் இருந்தால் இவர் கண்கள் எப்படி பறிபோயித்தோ அதே நிலை அதே தீங்கு ராமானுஷருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆக ராமானுஷர் கண்ணே இழக்கவில்லை காரணம் கூறத்தாழ்வான் கண் இழந்தார் கண் என்னால் தர்சனம் எம்பெருமானார் தர்சனம் என்னால் எம்பெருமானாருக்கு கண் போனவர் கூறத்தாழ்வான் கூரேஷ தர்சனம் என்னாலும் ஒன்றுதான் எந்தருமானார் தர்சனம் என்னாலும் ஒன்றுதானே அவர் உழகான விஷயத்தை சுவாமி விடத்திலே நமக்கு காட்டி கொடுத்தார் அதில் ஆச்சரியமான உண்மைகள் எல்லாம் விளங்கி இருக்கின்றன இதேதோ ராமானுஷரை தாழ்த்தியும் கூரேசரை உயர்த்தியும் பேச வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையே அதுதான் சந்தேகமே கிடையாது அல்லவா போதாயன விற்பி கிரந்தத்தை சுவாமி ராத்திரி வேளையிலே தாம் படித்து வைத்து அதை அத்தனையும் அப்படியே சொல்லுகிறேன் என்கிற அளவுக்கு அந்த புத்தி சாமர்த்தியம் பெற்றிருந்தார் என்னால் சாமானுஷருக்கே இது ஒரு பெருமைதானே அழகான பாசுரத்தையும் விண்ணப்பித்தார் ஏத்த கலங்கள் எதிர் மீதளிப்ப அந்த இடத்திலே இதைதான் சுவாபதேசமாக காட்டுகிறார்கள் ரொம்ப அழகான விஷயம் ஒரு ஆச்சாரியனுக்கு பெருமையே தன்னுடைய சீடனிடத்திலே தோற்பதில்தான் அமைந்திருக்கிறது ஒரு தந்தைக்கு தன் பிள்ளையிடத்திலே எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தம் ஆச்சாரியனுக்கும் தன் சீடனிடத்திலே தோற்பதிலே அமைந்திருக்கிறது ஆக ஆழ்வானுடைய குணபூர்த்திக்கும் நிகராக ஞானத்துக்கும் நிகராக இது ராமானுஷருக்கு குறைவில்லை இத்தனையும் ஆழ்வானுக்கு ஏற்பட்டதே ராமானுஷ் அனுகிரகத்தால் தானே எனவே இதில குறை ஒன்றும் கிடையாது எம்பாறை சில பேர் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஆத்ம குணபூர்த்தி உடையவர் ஒருவரும் கிடையாது தான் நீங்கள் சொல்வதை நான் மறுக்க மாட்டேன் சொன்னார் சுவாமியைப் போல சுத்தமான வாக்கு கிடையாது இதுவும் ஒக்கும் வாஸ்தவம் தான் சொல்வது உண்மைதான் சில ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதிர்ச்சி யாராவது நம்மை கொண்டாடினால் அடியேன் தாழ்ந்தவன் நீசனே நிறையொண்ணுமில்லன் என்றுதானே சொல்லவேண்டும் எம்பாருக்கு இது கூட தெரியாதா போய் ராமானுசரிடத்திலே சொன்னார்கள் ராமானுஷ்வர்த்தார் என்ன சுவாமி நாலு பேர் கொண்டாடினார்களாம் நீரென்னமோ ஒக்கும் ஒக்கும் என்று சொன்னீராமே இது சிவைஷ்ணவ லக்ஷணமா என்று கேட்க உடனே எம்பார் தெரிவித்தார் எங்கோ உள்ளங்கை குணர்ந்த நாயனாராக காலஹஸ்தியிலே இருந்த கோவிந்தனை கொண்டாடவில்லையே உமக்கு ஷீடராக பரிபக்வத்தைப் பெற்று உமக்கு அத்தானி சேவகத்தை செய்து கொண்டு உம்முடைய அருளாலே பகவானை தெரிந்து கொண்டு நம்முடைய ஜீவனத்தை நடத்தி போருகிறேன் இன்னைக்கு நான் என்னை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்னால் இதற்கெல்லாம் காரணம் உம்முடைய கிருப்பைதானே அவர்கள் சொன்னதை நான் இல்லை என்னால் உம்முடைய கிருபையையே பொய்யாக்கினவனாக நான் என்னை கருத நேரிடும் ஒப்புக்கொண்டேன் ஆக அழ்வானுக்கு ஆத்ம குணபூர்த்தி எவ்வளவு அமைந்திருக்கிறதோ அது அத்தனைக்கும் காரணம் ராமானுஷனுடைய இன்னொரு சந்தேகமே கிடையாது மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பான் கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பழியைக் கடத்துமி ராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கிணியாதும் வருத்தம் அண்ணே என அமுதனாருடைய அழகான பாசுரம் என்ன வாஜாமகோச்சர மகா குண தேசிகாத்ரிய பூராதிநாத என்னும் மணவாள மாமனிகளுடைய திருமுக பாசுரம் என்ன இது அத்தனையும் ஆழ்வானுடைய பெருமையை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது சில முக்கியமான குணங்கள் ஒரு மனிதனுக்கு பெருமை சேர்க்கும் அதில முந்தர முன்னம் டயை என்பது காட்டப்படுகிறது டயை என்னால் எல்லாரிடத்திலேயும் கருணை அமைந்திருக்க வேண்டும் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் என்று சொல்லுவார்கள் சில பேர் மத்தையோர்களை நலிவதிலேயே என்னைக்கும் பொழுதை போக்குவர்கள் அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுப்பதென்றால் பார்க்கிறோம் அல்லவா அவர்கள் ஜீவனமே எப்படி இருக்கும் பொழுது விடிந்தாலே யாரை சாய்ப்பது என்கிற எண்ணத்தோடுதான் நடப்பவர்கள் அது சிறந்ததல்ல உகந்ததும் அல்ல ஆக அஹிம்சா பிரதமம் புஷ்பம் ஒரு தரையும் மனசாலேயும் நாம் துன்பப்படுத்தாமல் சரீரத்தாலேயும் துன்பப்படுத்தாமல் முக்கியமாக வாக்கினாலே துன்பப்படுத்தாமல் நம்முடைய ஜீவனம் செல்லும் என்னால் நம்மிடத்துல ஒரு குணம் இருக்கிறது என்று நாமே நமக்கு மதிப்பெண் கொடுத்துக் கொள்ளலாம் பிற உயிர்கல்லிடத்திலே கருணை வாட்சல்யம் ரொம்ப முக்கியம் இது குரத்தாழ்வானுக்கு உண்டா என்னால் குரத்தாழ்வானுக்குத்தான் உண்டு என இதனைத்தான் நாம் பதிலாக சொல்ல வேண்டும் நாலூராண் தனக்கும் முத்தி நல்கினான் வாழியே நாம் வாழ் திருநாமத்திலே படிக்கிறோம் அல்லவா நாலூறானுக்கும் முக்தி அளித்த பெருவள்ளல் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் கருதுவராதலின் அன்மையா யத்தனாய் என்னை ஆண்டெடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியே என்று மதுர பாடுகிறார் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்னால் அந்த இடத்துல சில பேரை உதாகரணமாக காட்டுகிறார்கள் ஒன்னு சீதா இரண்டாவது பிரகலாத் அடுத்தது நம்முடையாளர்கள் கிடையாது சந்தேகமே வேண்டாம் அதற்கு அவ்வளவு அறிந்திருக்கிற சரித்திரம் ஹனுமான் சீதையை பார்ப்பதற்காக போனார் போன காலத்திலே அறக்கிகளெல்லாம் சீத்தையை அடித்துக் கொண்டிருந்தார்கள் நலிந்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப வருத்தம் ஆஞ்சநேயனுக்கு சீதா பிரார்த்தியிடத்திலே பேசினான் நீங்கள் ஆணையிட்டீர்கள் என்னால் இந்த அத்தனை பேரையும் இப்பொழுதே அடியேன் கொன்று விடுகிறேன் பிராட்டி தடுத்தாள் ஏ ஹனுமன் அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணாதேன் காரியம் கருணமாரியேன நகஸ்டின் நாபராட்சிய பிராட்டியினுடைய வார்த்தை அவர் அனுமானிடத்திலே சொல்லி இருந்தால் அத்தனை அறக்கிகளையும் அவர் முடித்திருப்பர் தன்னை நலிந்தவரையும் ரட்சித்த பெருமை பிராட்டினிடத்திலே இருந்தது அதே போலத்தான் பிரகலாத் ஆழ்வான் பகவான் வதம் பண்ணின பிற்பாடு குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதுதான் தாமதம் பிரகலாதன் பதில் தெரிவித்தான் என் தந்தை பகவதபசாரமும் பண்ணினார் பாகவத அபசாரமும் பண்ணினார் ரெண்டுமே பெருமானே அவ்வளவு சீக்கிரத்திலே மன்னிக்க வியலாத பாபங்கள் இருந்தாலும் நீ மன்னித்தருள வேண்டும் அவருக்கு நல்ல கதியை நீதான் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் பிரகலாதன் இந்த குழந்தையை பிரகலாதன் துன்புறுத்தினது எவ்வளவு அது உங்களுக்கே தெரியும் அதே போலத்தான் கூறத்தாழ்வானும் தான் கண்ணழழக்க காரணமாயிருக்கிற நாலூறானுக்காக தேவ பெருமானிடத்திலையும் பிரார்த்தித்தார் ஸ்ரீரங்கநாசிடல கேட்டதே என்ன நமக்கும் நம்முடைய சம்பந்தமுடையாருக்கும் பகவான் மோக் தருகிறான் என்னால் அதுவே நமக்கு ஆனந்தம் இதுதானே ஆழ்வானுடைய அற்புதமான திருவாக்கு அக தயை ஆழ்வானிடத்திலே உண்டு அதற்கடுத்தது சொல்லுகிறோம் அல்லவா சாந்தி என்னால் பொறுமை மன்னித்தல் குணம் ரொம்ப முக்கியம் யாரது நம்மிடத்துல எதையாவது தீங்கிழைத்தார்கள் என்னால் உடனே என்ன சொல்லுகிறோம் அவர்களை மன்னிப்பதென்பது ரொம்ப நல்லது உலகத்திலேயே தண்டனை எது தெரியுமா ஒருத்தரை நீங்கள் மன்னித்தீர்கள் என்னால் அந்த மன்னிப்பே பெரிய தண்டனை அதற்கு மேலே வேண்டவே வேண்டாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்பது குரல் ஒருத்தர் நமக்கு தீமையே செய்திருந்தாலும் அவர் பொருட்டும் நன்மையையே செய்தல் நதியிலே தான் நீராடி கொண்டிருந்தார் அப்படி நீராடுகிற காலத்திலே ஒரு தேழ் ஒன்று தண்ணீரிலே தவறி விழுந்தது தத்தளித்தது பார்த்தவுடனே இவருக்கு கருணை பெருகித்து அதை எப்படியாவது கரையிலே விட வேண்டும் என்று நினைத்தார் தம்முடைய கையை கொண்டு தேளை எடுத்தார் தேழினுடைய சுவபாவம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை உடனே கையிலே கொட்டியது இவர் கீழே விட்டார் கையை உதறிக்கொண்டே திரும்பவும் எடுத்து கரையிலே சேர்க்க இரண்டாம் தடவையும் கொட்டியது மூன்று தடவை நடந்து முடிந்தது பக்கத்தில் இன்னொருத்தர் நீராடி கொண்டிருந்தார் அவர் சொன்னார் சுவாமி தேளோடு உமக்கு என்ன விளையாட்டு அதுதான் கொட்டுகிறதே பின் எதற்காக நீர் அதை காப்பாற்ற வேண்டும் உடனே அவர் சொன்னார் கொட்டுவது என்பது அதனுடைய இயல்பு காப்பது என்பது மனிதனுடைய இயல்பு என் குணத்துக்கு சேர நான் நடக்க வேண்டும் அதன் குணத்துக்கு சேர அது நடக்கிறது ஆக என்ன ஆனாலும் சரி அதை கரையிலே சேர்க்காமல் நான் ஓயமாட்டேன் ஆக பொறுமை குணத்தோட மற்றையோர்களுக்கும் நன்மையை யாசிக்கிற நன்மையை வேண்டுகிற குணம் இருக்கிறது பாருங்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே நம்மிடத்திலே அது வரவே வராது இத்தனை நாளும் நாம் நமக்காகத்தான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோமே வழிய இன்னொருத்தருக்காக நாம் பிரார்த்தித்ததே கிடையாது அப்படி பிரார்த்தித்தாலும் அது நூறு சதவிகித மன நடப்பதும் கிடையாது ஆக எல்லாருக்காகவும் வேண்டுதல் ரொம்ப முக்கியம் எல்லாரையும் பொருத்தல் ரொம்ப முக்கியம் அதுவும் ஆழ்வானிடத்திலே இருந்தது நாலூறான் பிழையை பொறுத்தருளினதே இதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது அதற்கடுத்தது பொறாமை குணம் என்பது இருப்பதிலேயே ரொம்ப கொடியது நீங்கள் எந்த தீய குணத்தையும் சுலபத்திலே வென்றுவிடவும் கூடும் ஆனால் பொறாமை குணம் இருக்கிறது பாருங்கள் பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே என்று மனமாள மாமனிகள் மற்ற எந்த குணங்கள் நம்மிடத்திலே வந்தாலும் பொறாமை இல்லாதிருத்தல் என்கிற குணம் வருவதென்பது சுலபமல்ல